ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் தொடர்ந்து சந்தியாவந்தனத்துடைய பெருமைகளை விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் ரெண்டாவது பிரதானமான காயத்ரி ஆவாகனம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த காயத்ரி ஆவாகனம் எப்படி பண்ணணும் அதற்கேன்னு உள்ள மந்திரம் அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் வேகளை விரிவாக பார்த்தோம் இந்த காயத்ரி ஆவாகன மந்திரத்தினுடைய பெருமையை சொல்கிறது வேதத்தில் ஒரு சரித்திரம் ரொம்ப முக்கியமான சரித்திரம் இந்த சரித்திரத்தை கேட்டால் இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு தேக ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுக்கறது அப்படிங்கிறத நாம் ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் தேவாசுராசத்தா ஆசன்னே தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த சமயம் இப்படிதான் வேதத்தில் நிறைய சரித்திரங்கள் ஆரம்பமாகுது தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்தது ஏன்னா நிறையா போராடி தான் தேவதைகள் நல்லவைகளை அடைஞ்சிருக்கா கெட்ட சக்திகள் அங்கங்கே வேலை செய்யும் அவைகளெல்லாம் மீறிண்டு நல்லதை அடைஞ்சிருக்கா தேவதைகள் அப்படிங்கிறது பார்க்குறோம் அதே போல் தான் நமக்கும் கெட்ட சக்திகள் எவ்வளவோ வேலை செஞ்சாலும் இந்த மந்திரத்தினுடைய பெருமையினாலே நாம் நல்லதை அடையணும் அதுபோல் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்த சமயம் அப்போது என்னாச்சு திடீர்னு தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் உடம்பில் பலம் குறைஞ்சு போச்சு பலஹீனம் வந்துடுத்து புத்தி சக்தி குறைஞ்சு போச்சு மூளை சரியானபடி வேலை செய்யலை உடம்பில் உள்ள காந்தி குறைஞ்சு போயிடுச்சு காந்தின்னா கருத்து போயிடுத்து உடம்பெல்லாம் இப்படி பலகீனமாக போயிட்டா திடீர்னு தேவதைகளும் அசுரர்களும் அப்போது யோஜனை பண்ணினால் என்ன திடீர்னு இப்படி ஒரு பலகீனம் வந்துடுதே நமக்கு என்ன காரணம் அப்படின்னு யோஜனை பண்ணினா என்ன ஆச்சின்னா தேஷ் காயத்ரீ அந்த சந்தியா தாண்டி யுத்தம் பண்ணுறா சந்தியா காலத்தில் எதுவும் செய்யப்படாதுன்னு சாஸ்திரம் சந்தியா காலத்தில் சந்தியா வந்தனத்தை மாற்றம் தான் செய்யணும் அதை விட்டுட்டு நாம் வேறு எதையும் செய்யக்கூடாது இவா சந்தியா காலத்தை மறந்து யுத்தம் பண்ணினதுனால நம்ம தேக ஆரோக்கியம் தேகத்தில் உள்ள சோபை புத்திசக்தி இவ அனைத்தையும் கொடுத்த காயத்ரி என்ன பண்ணினால் ஓ ஜோபலமிந்திரம் வீரியம் பிரஜாம்பூனு சங்க்ரிஹியாதயா என்னென்னலாம் கொடுத்தாலோ அத்தனையும் கையில் எடுத்துட்டா தே காயத்ரி அபக்ரம்யா அதிஷ்டது எடுத்துட்டு போயிடல பக்கத்துலையே கொடுக்கணுமே அப்படின்னு பக்கத்துலேயே எடுத்துன்னு நின்னால் காயத்ரி தேமநா தேவதைகள்லாம் யோஜனை பண்ணி பார்த்தா இந்த பலகீனத்துக்கு என்ன காரணம் எத்தராணுவா இயமுப்பா இதம் பிவிஷந்தி தீ திடீர்னு இப்படி ஒரு பலகீனம் வந்துடுத்து நாம் செய்ய வேண்டியது ஏதோ ஒன்று செய்யலை அப்படிங்கிறது தெரியுது இது என்னன்னு யோஜனை பண்ணி பார்த்துட்டும் ஆஹா சந்தியா காலம் தாண்டி போயிடுத்து நாம் சந்தியாவந்தனம் பண்ணலை இந்த காயத்ரி அவாகனம் பண்ணலை மந்திரத்தை சொல்லலை அப்படிங்கிறது என்னுடைய குறைபாடை தெரிஞ்சுடா தேவதைகள் இப்போது அந்த மந்திரத்தை அந்த மந்திரம் ஞாபகம் வரமாட்டேங்கிறது ஏன்னா புத்தி சக்தியும் குறைஞ்சு ஊச்சுவாளுக்கு அப்படி அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவதைகள் ஒரு பக்கமுமாக யோஜனை பண்ணுறா அந்த மந்திரத்தை விஸ்வகர்மன்னிச்சு தேவாஹா அப்படியே யோஜனை பண்ணி பார்த்தா தேவதைகள் தாம் யஹ்வஜந்தா தேவதைகளில் உள்ள ஒருத்தருக்கு ஞாபகம் வந்தது விஸ்வகர்மன்னு சொல்லி பார்த்தார் உடனே எல்லா தேவதைகளுமா விஸ்வகர்மன்னிச்சு தேவாஹா விஸ்வகர்மன் அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தா அப்பவும் ஞாபகம் வரல அந்த மந்திரம் தாபித்யசுராஹா அசுரர்கள் தாபி அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்பவும் மந்திரம் ஞாபகம் வரலை இந்த மந்திரத்தினுடைய ஆரம்பம் ஞாபகம் வந்ததுன்னா முழு மந்திரமும் ஞாபகம் வந்துடும் அந்த ஆரம்பம் ஞாபகம் வரல இப்படி யோஜனை பண்ணிகிட்டே இருந்தா ச நானிய அப்படி யோஜனை பண்ணால் அந்த மந்திரமும் ஞாபகம் வரலை அந்த மந்திரத்தையும் சொல்ல முடியல காயத்ரி எடுத்துட்ட வஸ்துக்களையும் திரும்பி தரல இப்படியே இருந்தது தே தேவா ஏதத்யஜு ரபஷ்ஷன்னு அப்படி இருந்துகிட்டே இருந்தபொழுது சட்டுன்னு தேவதைகளில் ஒருத்தருக்கு ஞாபகம் வந்தது ஓஜோசின்னு ஞாபகம் வந்தது என்ன ஓஜோசியாக இருக்காளோன்னா தேவதைகள்லாம் ஓஜோசின்னா ரொம்ப இழப்பாக ரொம்ப ஒல்லியாக இருந்த ஓஜோசின்னு சொல்கிற வழக்கம் அது மாதிரி இருந்ததுனாலையோ நம்மோ தெரியல தேவதைகள் ஒருத்தருக்கு ஓஜோசின்னு ஞாபகம் வந்தது ஆஹாஹா மந்திரம் ஞாபகம் வந்துடுத்து தேவதைகள் எல்லாருமாக சேர்ந்து ஓ ஜோ சிபலம சிபிராஜோ சி தேவான்தி விஸ்வம சி விஸ்வாஜு சர்வம சி சர்வாஜு ரிபூ இந்த மந்திரத்தை சொன்னால் காயத்ரியை தியானம் பண்ணிண்டு இவாவ அசுரா நாமோஜ பலமிந்திரம் வீரியம் பிரஜாம்பிரஞ்சதா அப்படி இந்த மந்திரத்தை அதை சொன்ன உடனே என்னாச்சி தேவதைகளுக்கு சட்டுன்னு உடம்பல பலம் புத்தி சக்தி தேக ஆரோக்கியம் புத்தியில் தேகத்தில் உள்ள பிரகாசம் அனைத்தையுமே அடைஞ்ச அவளோடது மாத்திரம் இல்லாமல் அசுரா அசுரர்களுடைய பலத்தையும் சேர்ந்து தேவதைகள் அடைஞ்சா அப்படி நல்லவைகளை செய்தால் எங்கெங்கெல்லாம் நல்லவைகள் அனுபவிக்காமல் இருக்காலோ அதுவும் சேர்ந்து நமக்கு வரும் அப்படிங்கிறது தெரியுது அப்படி அசுராலுடைய பலமும் சேர்ந்து தேவதைகளுக்கு வந்தது தேவதைகள் அப்படி அடைஞ்சால் அந்த பலத்தை பிறகு அந்த யுத்தம் பண்ணி அந்த ஜெயத்தை அடைஞ்சான்னு அந்த சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது அப்படி நாம் சொல்ல வேண்டிய சரியான முறையில் அந்த மந்திரத்தை சொல்லணும் இந்த காயத்ரி ஆவாகன மந்திரத்தை அப்படி சொன்னால்தான் நாம் மேற்கொண்டு காயத்ரி ஜபம் பண்ண முடியும் ஏன்னா நாம் காயத்ரியாகவே ஆகணும் காயத்ரி மந்திரம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த மந்திரம் ந காயத்ரி ஆஃப் பரோ மந்திரஹா உயர்ந்த மந்திரம் வேறு எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த காயத்ரி மந்திரத்தை நாம் ஜபம் பண்ண போகிறோம் முன்னாடி நமக்கு ரொம்ப சுத்தம் வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஆவாகன மந்திரத்தை நமக்கு அமைச்சு கொடுத்துருக்கா சந்தியாவந்தனத்தில் அதே போல் தான் பரமேஸ்வரனை பூஜை பண்ணுற பொழுதும் நாசிவ சிவபூஜகா அப்படின்னு சிவம் சிவனாக இல்லாதவன் சிவ பூஜையை பண்ண முடிய பண்ண முடியாது பண்ணப்படாது விஷ்ணுவாக இல்லாதவன் விஷ்ணுவை பூஜை பண்ணக்கூடாது அம்பாளாக இல்லாதவன் அம்பாளை பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நமக்கு நியாசம்னு வச்சுருக்கா முதல்ல நாம் சிவபூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நியாசம்னு பண்ணிக்கிறோம் மகன்யாசம் லகுநியாசம்னு நமக்கு கொடுத்துருக்கா அந்த நியாசம் பண்ணிக்கிறதுனால என்ன ஆறுதுன்னா நாமும் பரமேஸ்வரனாக ஆயிடுறோம் அதாத்மானம் சிவாத்மானம் ஸ்ரீருத்ரூபம் தியாகேத் அப்படின்னா அந்த நியாசத்தில் வருது நாமும் பரமேஸ்வரனாக ஈஸ்வரனாகவே நாம் தியானம் பண்ணிக்கணும் அப்படி நாமும் ஈஸ்வரனாக ஆயிடுறோம் அதே போல தான் நாம் காயத்ரி ஜபம் பண்ணணும்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சுத்தி நமக்கு வேணும் நாமும் காயத்ரியாக ஆகணுங்கிறதுக்காகத்தான் இந்த மந்திரத்தை நமக்கு வச்சு கொடுத்துருக்கா சந்தியா வந்தனத்தில் அப்படி காயத்ரி தம்மன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காயத்ரி ஆவாகனம்னு வச்சுருக்கா இந்த காயத்ரி ஆவாகனத்தை நாம் பண்ணிவிட்டால் நம் தேகமே காயத்ரி ஸ்வரூபமாக ஆயிடுறது அதேனால தான் நடுப்பட பேசப்படாதுன்னு சாஸ்திரம் எந்த ஒரு கர்மா ஆரம்பித்தாச்சுன்னா அந்த கர்மாவை தொடர்ந்து பண்ணிகிட்டே போகணும் மத்தியத்தில் வேறு விவகாரங்கள்லாம் பேசப்படாது லோக விவகாரங்கள் அது இது பேசப்படாதுன்னு எடுப்புற ஆரம்பித்தா அந்த காரியத்தை மாத்திரம் தான் செய்யணும் என்ன தேவதைகள்லாம் நாம் ஆவாகனம் பண்ணியிருக்கோம் தேவதைகள்லாம் வந்திருக்கா ஒரு புண்ணியாக வாசனம் பண்ணினா கூட இந்த நியமம் உண்டு ஒரு கலசத்தில் தீர்த்தம் வச்சு வருணனை நாம் ஆவாகனம் பண்ணுறோம் அப்படின்னா வருணன் அங்கே வந்திருக்கார் வருணன் அங்கே இருக்கார் அந்த வருணனை எழுத்தாப்புல உட்கார்த்த வச்சுட்டு நாம் லோக விவகாரங்கள்லாம் பேசின்னு இருக்கக்கூடாது பேசின் இருந்தால் வருண ஷாபம் வரும் தேவதைகளுக்கெல்லாம் கோபம் வரும் சத்தியான்றத சாட்சினே நமகான்னு வருணனுக்கு ஒரு அர்ச்சனை பொய் நிஜம் இவைகளுக்கெல்லாம் சாட்சி வருணந்தான் அப்படி வருணனை எழுத்தாப்புல உட்காந்து வச்சுட்டு நாம் லோக விவகாரங்கள்லாம் பேசின்ட்டு எழுந்து விடுவாள் அங்கே இருக்க மாட்டான் அதுபோல் தேவதைகளை ஆவாகனம் பண்ணியாச்சுன்னா தேவதைகள் அங்கே வந்துடுறா அப்போது நாம் பாக்கி விஷயங்கள்லாம் பேசப்படாது பாக்கி விவகாரங்கள்லாம் வச்சுக்கப்படாது அங்கே இங்கே பார்க்குறது எதையோ வேற எதோ வேலை காரியங்களை பண்ணுறது அப்படி கை கை கால்கள்னால் ஜாடை காமிக்கிறது கண்ணுனால் ஜாடை காமிக்கிறது அப்படிலாம் பண்ணினா தேவதைகளுக்கு கோபம் வந்துடும் தேவதைகள் அங்கேருந்து போய்டுவா அவ்வளோ ஜாகிரதையாக பண்ணணும் அதிலே இந்த சந்தியாவந்தனத்தில் ரொம்ப முக்கியம் அந்த ஆகையினால்தான் நம்முடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறது சந்தியா காலம் மௌனத்தை நமக்கு சொல்லியிருக்காள் சந்தியா காலங்களில் பேசவே படாதுன்னு சாஸ்திரம் மௌனமாக இருக்கணும் அப்படி மௌனத்தோடு கூட இந்த சந்தியாவந்தனத்தை நாம் பண்ணணும் அந்த காயத்ரி ஆவாகன மந்திரத்தை சரியான முறையில் நாம் சொன்னால் நமக்கு இவ்வளவு லாபம் ஏற்படுறது தேக ஆரோக்கியம் புத்திசக்தி உடம்புல பலம் இந்திரிய பலம் இவையோ இவ் இவ்வளவும் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால அப்படின்னு இந்த சரித்திரத்திலேருந்து நாம் தெரிஞ்சுட்டோம் அடுத்த தர்மத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்